நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமியிலும் கருவேப்பிலை வரகு சாதம் கருவேப்பிலை தேவையான அளவு வரகரிசி ஒரு கப் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு மிளகு ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வரகரிசியை நல்லா கழுவி கலஞ்சிட்டு குக்கரில் போட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு ஒரு விசல் இல்லை ரெண்டு விசில் கொடுத்து அதை வேக வச்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலில் போட்டுட்டு அந்த சாதத்தை கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு கலந்து சாதம் உதிரி உதிரியாகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து ட்ரை பேன் எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் வேர்க்கடலையே அதை வறுத்து அதை எடுத்து ஆறு நோ தனியாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த வானல்லியை கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஸ்டோப்பை தச்சிடலாம் இந்த உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துப்போம் உளுத்தம்பருப்பு மிளகு காஞ்சி மிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அந்த வானல்லியை எள்ளு போட்டு வறுத்துக்கலாம் எல் எப்பவுமே தனியாக தான் வறுக்கணும் தனியாக வறுத்துட்டு அதை எடுத்து இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வானிலையே கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அந்த உளுத்தம்பருப்போடு கலந்து வச்சுருவோம் வேர்க்கலை மட்டும் தனியாக வச்சுக்கலாம் வேறு எல்லாத்தையும் இந்த இந்த உளுத்தம்பருப்பு மிளகு காஞ்ச மிளகாய் எள்ளு இதோட உப்புக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துட்டு ஆர்டொடனே மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம் நைசாறைக்க வேண்டாம் கொஞ்சம் குறைக்கற அரைச்சா போகிறோம் அரைச்சிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவோம் இப்போ சாதம் ரெடியாக இருக்குது இந்த கருவேப்பிலை பொடியும் ரெடியாக இருக்குது இதை எடுத்து இந்த சாதத்தில் வரகரிசி சாதத்தில் போட்டு இந்த கருவேப்பிலை பொடியை நமக்கு எவ்வளோ தேவையோ நல்லெண்ணெய் விட்டு வந்து பொடி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த வேர்க்கலை வறுத்து வச்சிருக்கோல அதை வந்து நல்லா தூவி கலந்து விட்டோம்னா சூப்பாபா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருவேப்பிலையும் வரங்க சாதம் தயார் பார்க்கவே அழகா இருக்கும் சூப்பர்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்